நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமர் துளிக்காக சென்னையிலிருந்து என்னன்னு வெற்றிலை சாறு எடுத்து ஒரு மூணு சொட்டு மூக்குல விட்டு உறிஞ்சோனாலே தலைவலி தலை நீரேற்றம் நீங்கிடும் காது வலி ஏற்படுதுன்னா மூணு சொட்டு வெற்றிலை சார எந்த காதல வலிக்குதோ அந்த காதல ஓரிரு வேலை விட்டு வந்தாலே